சத்குரு சுவாமிக்கு குரு கிருப்பையா கற்க பாகவதம் கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா கண்ணன் சாமானிய தர்மத்தால் சொன்ன ஒரு பத்து ஸ்லோகங்களில் திரும்பி போணும் சொன்னதில் கோபிகைகள் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து விசேஷ தர்மத்தால் பதினோரு ஸ்லோகங்களால் திருப்பி அடித்தார்கள் திருப்பி நான் பத்து பார் போட்டான் பதினோரு சிக்ஸர் அடிச்சுட்டாங்க ஒன்று இல்லை ஒரு கதை ஒன்று சொல்கிறது உண்டு பெரியவர்கள்லாம் பெரிய உபன்யாசர்கள்லாம் சொல்கிற கதை உண்டு ஒரு தம்பதி ரொம்ப அந்யோன்ய தம்பதி அந்த மனைவி கணவன்ட்ட உசிரை வச்சுருக்காள் கணவனும் அவளை விட்டு பிரியாமல் இருக்கக்கூடியவர் ஒரு அந்ந தேசம் போக வேண்டியிருந்தது நல்ல வேறு ஊர் வெளியூர் போகின்றார் அப்படி இருக்கு கணவனுக்கு விடாமல் எல்லா விதமான ஒரு பணிவிடை செய்யக்கூடியவர் அவர் என்ன பண்ணார் அப்படி இப்படின்னா நீ ஒன்று பண்ண அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஒரு பிம்பமே ஒரு பண்ணி வச்சுருந்தார் அவரை மாதிரியே அவரை மாதிரியே ஒரு பிம்பம் அதுக்கு வந்து இல்லை ஒரு ஃபோட்டோ பெருசாக பண்ண ஒரு ஃபோட்டோ ஏதோ ஒரு தினம் கார்த்தால் வந்து எழுந்ததுலேருந்து அவருக்கு வந்து எல்லா விதமான பணிவிடைகள் செய்கிற மாதிரி அவருக்கு ஸ்தானம் பண்ணி வைக்கிறது வஸ்திரம் கொடுக்குறது அதுக்கப்புறம் இது பண்ணுறது அவருக்கு வந்து பூஜை பண்ணுறாப்பிள்ளே பண்ணுறாரு அப்படியாகிடுத்து ஒரு நாள் இப்படியாக ஒரு ஊடின்னு இருக்குது அவர்களுக்கு வேறு குழந்தைகள் யாரும் இல்லை இல்லை எதுவும் ஒரு நாள் வெளியூர் போனால் வெளியூர் தேசம் போனால் அந்த கணவன் திரும்பி வந்தாச்சு அவளுக்கு இந்த கணவன் எங்கே போயிருக்கார் தெரியும் எங்கே இருக்கார் தெரியும் எல்லாம் தெரியும் இருந்தாலும் அவள் சுதந்திரம் அவள் ஃபினான்ஷியலி எக்கனாமிக்கலி அதாவது எல்லா விதத்துலையும் விஷய சுதந்திரம் தான் ஆனால் கணவன் உடைய க கட்டு மனசால கட்டுப்பட்டவுடையிருக்காள் அவள் வந்து இந்த மாதிரி விஷயத்தை எங்கே காமிச்சோன்னா ஏற்கனவே பார்த்தோம் விற்ற கீதைன்னு காமிச்சோ இல்லையா ஒரு மூணு ஸ்லோகத்தில் அந்த பக்தி கிரடேஷனில் காமிச்சிருங்க எப்படி வந்து ஒரு குஞ்சு பறவை வந்து கூட்ட விட்டு வெளியே போகாமல் அம்மா பறவைக்காக காத்துன்னு இருக்குமோ எப்படி கண்ணுக்குட்டி வந்து அம்மா பசுமாடுக்காக காத்துன்னு இருக்குமோ அப்படியெல்லாம் காமிச்சிருக்குங்க எப்படி ஒரு பிரியை தன்னுடைய பிரியருக்காக காத்துன்னு இருக்குமோ அப்படி ஏ பிரபோ உனக்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன்னு விருத்தன் விறத்தராசுரன் அந்த இந்திரனோட சண்டை போடக்கூடிய இடத்துல ஏற்கனவே பார்த்துட்டு வந்திருக்கும் ஆறாவது ஸ்கந்தத்தில் பதினொன்றாவது அத்தியாயத்தில் பார்த்துட்டு வந்திருக்கும் பார்த்து வந்துருக்கோம் இல்லையா அந்த மாதிரி தான் இங்கே தெரிஞ்சாலும் போகல அவருக்கா காத்திருக்காள் அந்த டயத்தில் வரணும் அப்போது டக்குன்னு எதிர்பார்க்காமல் வந்தாச்சு வீட்டுக்கு நேயா அந்த நேரத்தில் அவள் வீட்டுக்குள்ள அந்த பிம்பத்திற்கோ அவனுடைய படத்துக்கோ இதோ பூஜை பண்ணிட்டு வந்த உடனே அப்போ என்ன பண்ணுவா அந்த பூஜையை வந்து அந்த பிம்பத்திற்கும் அந்த படத்துக்கும் கண்டினியூ பண்ணுவாளா அல்லது கணவன் வந்த உடனே அவனோட சேர்ந்து கூடி கொலாவி அதுக்கப்புறம் என்ன உண்டுதோ செய்வாளா அது மாதிரி இந்த இது நீ அப்படின்னா அவர்களுக்கு கண்ணனுக்கு அவர்கள் பதில் சொன்னார் எங்களுக்கு வந்து எங்களுடைய சாமானிய தர்மமான பதி சுற்று பதி அப்புறம் குழந்தைகளை பார்க்குறது எல்லாம் அந்த பிம்பம் மாதிரி ஒரு பிம்பம் மாதிரி உருவம் மாதிரி இல்லை ஃபோட்டோவில் பண்ணக்கூடிய சேவை மாதிரி பிரத்யக்ஷமாக நீ இருக்கிற போதும் நீ தான் அது மூலமாக வேண்டியது அப்போது அந்த பிரத்யமான கணவனுடைய பிம்பமாக தான் தான் கணவனுக்கும் குழந்தைகளுக்கும் செய்யக்கூடிய ஒரு சேவை பிரத்யமாக இருக்கக்கூடிய பரமாத்மம் அடைந்தப்புறம் நச்சப்புனரா அவர் திரும்பி வருதுங்கிறது தான் அப்போது இருக்கிற போது இராசிவாளம் பிரத்யமானமான கணவன் வந்தப்புறம் அந்த பொம்மைக்கோ இல்லைன்னா அந்த படத்துக்கோ வந்து கைங்கறி முன்னுவால் சேவை பண்ணுவாட மற்ற முன்னாடில் அந்த மாதிரி தான் இந்த இடத்துல அந்த கோபிகைகள் சொல்கிறார்கள் பிரத்யமான அடைய வேண்டிய பதியான நீர் இருக்கிற போதும் அடைய வேண்டிய பத்தி ஒரே பற்றி அவர் தான் அவர் தான் பார்த்தீங்க சத் சஸ்திரி சத்பதிரி தான் அப்படி சத்பதி நீ தான் அந்த பத்தியை அடையிறதுக்காக வந்திருக்கிறப்படும் இப்ப அந்த பிம்பத்தி யாராவது புது பண்ணுவாலும் அதுதான் விஷயம்னு ஒன்று பதில் சொல்ல முடியல கண்ணனால அவர்களோட செய்கிறான் மேல ஸ்ரீசுகோவிம் ஷுப்போரேஸ்வர பிரகத்த சலையும் ஆமோபி அரிரமத்துீசுகாச்சி விக்லவி தாசம் ஷுவ்வாயோ பிரகத்த சலையோ ஆமோபி அரிரமத்து தாபி சமேதாருதாரி பிரிட்சோமுகிச்சு உதாரசிஜீ விோச்சித்தீராங்கவோடவிருத தாபி சமேதவிருதாரச்சே பிரிக்ணோத்ஃமுகா முகிவிர உதாரா சத்ஜக்குங்கவோடவிருத்பீயமான வனிதா சதயூப மாலா விவிரைந்தி விஜரன் மண்டயன் வனம் உபகீயமானய வனிதா சத்துப்பா மாலா விவிரைஜயம் வச்சர மண்டயன் வன ந புடினா கோபீபிமாலு ரேமே தரளானந்தோதவாஜுனா மூக்கம் ரேமே தரளந்த மோதவாஜுன பாசார பரிம்பரு நேத்தன நேத்தன ஆலப நர்ம நபா க்வேலியவலோகரித்தை விஜசுந்தீணம் உத்தம் பயிபிம் ரூப்பசார கராலோரு நிவேத்தனால நர்மக்காத்தை க்வேலியவலோக்கை விஜசுந்தீணா யிப்பம் ரயாச்சம் பகவா கிருஷ்ணமான மகாத்மன ஆமாவிக மகாத்மன ஆத்மாத்தீர மானி அதிக்கம் புவியும் தாசா தது சோபகமும் வீட்ச மாணம் சேசவசா தரதீய தாசம் தது சோபகமும் வீட்சம் மாணம் சேசவசா தரதீய நாற்பத்தி எட்டாவது ஸ்லோகம் ஒன்றா பார்த்துருக்கோம் ஒன்றா பார்த்தாச்சு இந்த இருபத்தி ஒன்பதாம் இதோட முடியறது மறுபடியும் பார்ப்போம் நாற்பத்தி ரெண்டிலேருந்து நாற்பத்தி எட்டு இந்த அத்தியாயமான இருபத்தி ஒம்பது பகவான் அவர்களை வேணுகானம் செய்து அழைத்து அவர்களுக்கு வந்து சுவாகரம் சொல்லி அவர்களை திரும்பி போன்னு பதினம் தான் முக்கியம்னு சொல்லி திருப்பி அனுப்புகிறாப்பட சாமானிய தர்மத்தை அனுப்பிட போது அதுக்கப்புறம் அவர்கள் விசேட தர்மத்தாக வந்து பவான்யார்த்திஹரோ அபிஜாதோ தேவோ யதா அதிபுருணா புரலோக கோப்தான் தன்னோன் நிதே கரபங்கஜம் ஆர்த்த பந்தோன்னு சொல்லிட்டார்கள் தப்தஸ்தர சிரசிஜம் கிங்கரை நாம் உங்களுடைய கிங்கரிகள் உன்னை சேர்ந்த படம் திரும்பி போவது இல்லை என்பது தெரிஞ்சது புருஷபூஷ தேகிதாசியம் சொன்ன ஒன்று அவர்கள் வந்து முடிக்கிறார் இந்த அத்தியாயத்தை ஸ்ரீ சுகபாஜா இது விக்லவிடம் தாசாம் சுத்வா யோகேஸ்வரேஸ்வரா பிரகத்தியசதியம் கோபிகி ஆத்மா ராமோ பெரிய ரமதிக்காஜா இது விக்லவிடம் தாசாம் ேஸ்வர பிரகத்தம்ோபி ஆயரிமே தாபிகே சமேதரு பிரி கஷ உரச்சுரீரிச்சீங்கபோோடு தாபிகே சேத்தபிதாரச்சே உத்மமுகிவிரச்சுனா உதாரஜந்தரி விரச்சித்தீங்கவோதீயமானூட்டம மாலாவிச்சரன் நே மண்டயன் வனம் ீயமான மனிதா சத்தியோ மாலா விபிரே வயரன் மருகன் வன் விச்சரன் மண்டயன் வன மாலா வியயன் மண்டயன் வனம் நுடிநமாஷ்மம் ரே தரளந்த குமுதா மோதவ நுடிநாக்கம் ரே தரள ஆனந்த குமுதா மோதவிரசாரப்ப ேலியலோகைரி பாசார பரிம்போருமிரைகை சுந்தீணம் உத்தம்பயதி ஏம்கவா கிருஷ்ணாத்மன ஆன மேனேத்தீ மாகவாத்மன ஆன மேனேத் मानिन्योपि மானோ அதிக்கம் பவி தாசம் தது சோபகமும் வீட்ச மாணம் प्रसादाय, பிரசமாய பிரசா அரவந்தரீய தாசம் தது சோபகவன் வீட்ச மாணம் சேஷவா அந்தரதீய இதுட அந்த நாற்பத்திய எட்டாவது ஸ்லோகம் இதோ நாற்பத்தி எட்டாவது அர்த்தத்தை பார்க்க அனுசந்தானம் பண்ணுவோம் சுகர் சொல்றார் மேல இப்படியும் இந்த சாமானிய தர்மத்துக்கு சேலத்தர் சொன்ன பகவான் வந்து எதிர்பார்த்த தெரியும் உடனே கிளீன் போல்டு அப்போ இப்படி அவருடைய தங்களை மீறி பரவசமாக பேசக்கூடிய வார்த்தைகளையும் பேச்சையும் கேட்டு யோகி யோகி எல்லா விதமான இந்திரியங்களையும் மனசையும் புத்தியும் எல்லாத்தையும் அடக்கி அந்த சித்தத்தை வந்து பகவத்து சமர்ப்பணம் பண்ணி பாதத்தில் சமர்ப்பணம் பண்ணி அந்த ஜீவனை பிரம்மத்தோடு ஐக்கியம் பண்ணக்கூடிய அளவில் தியானத்தில் இருக்கக்கூடியவர் யோகி அதிலேயே மூழ்கி ஆயிருந்தே இருக்கக்கூடியவர் யோகீஸ்வரர் அதற்கு அப்படிப்பட்ட யோகீஸ்வரர்களுக்கெல்லாம் யோகீஸ்வரன் அந்த பகவான் கண்ணு அப்போது பெஸ்ட் அது பெஸ்ட் அதி பெஸ்ட் அது பெஸ்ட் தி அப்படி இருக்கார் ஆத்மாராமோப்பியும் அதாவது தன்னுடைய ஆனந்தத்திலேயே தனக்குள்ளேயே தன்னுடைய ஆத்மஸ்வரூப லட்சணத்திலேயே அனுபவிக்கக்கூடியவன்தான் ஆத்மாராமன் தன்னுடைய சுரூப லட்சணம் என்ன சுரூப லட்சணம் சத்யம் ஞானம் அனந்தம் பிரம்மான் இருப்பு இருக்கக்கூடிய இடத்துல அந்த ஆத்மா கான்சியஸ்னஸ் பியூர் கான்சியஸ் இருப்பு அந்த உள்ளது இருப்புன்னு தெரியக்கூடிய தன்னுடைய அந்த இடத்துல தன்னுடைய சுரூப்ப லட்சணமான ஆனந்தத்தை பிரம்மானந்தத்தை அனுபவிக்கக்கூடியவன் ஆத்மாராமன் அப்படி இருந்தாலும் தன்னோட இதோட சதயம் பிரகசியம் மிகவும் கருணையோட தெய்வோட நன்றாக சிரிச்சுட்டும் அந்த கோபிகளை அரீரமது ஆனந்தப்படுத்தினார் அவர்களை சந்தோஷப்படுத்தினார் அவர்களுக்கு ஆனந்தத்தை பண்ணும் ஐஸ்வர்யம் ஞானம் போன்ற தர்மங்கள்லேருந்து ஒரு காலம் விலகாதவன் அச்சுதன் ஆ தன்னுடைய பக்தர்களை விட்டு கொடுக்காதவன் அச்சுதன் அதாவது தன்னுடைய தர்மத்திலேருந்து விலகாதவன் அச்சுதன் தன்னுடைய அடியார்கள் எந்த ஒரு காலத்திலையும் விட்டு கொடுக்காதவன் காப்பாற்றக்கூடியவன் அச்சு அப்படியும் கம்பீரமான சிறப்பு சிரி சிரிக்கிறான் அதுலையும் பற்கள்லையும் கால காமிச்சிலையும் முள்ள மொட்டு மாறி நல்ல வெள்ளவெள்ளையேன்னு இருக்கக்கூடிய அந்த பற்களில் காந்தியோட இருக்கக்கூடிய அந்த சிரிப்போட இருக்கக்கூடிய அந்த மந்தகாச சிரிப்போட மே மிகவும் மேன்மை வாய்ந்த உதார சேற்ற பெரும் வசத்தியான ஒரு கீர்த்திய மேன்மையும் கொண்ட லீலைகளை கொண்ட அந்த அண்ணன் அங்கே கூடியிருக்கக்கூடியம் தங்களுடைய பிரியமான கிருஷ்ணனுடைய பார்வையால் அப்படியே முக்கமெல்லாம் விச விகசித்து விகசித்துட்டும் விஷயத்துலேருந்து இந்த கோபத்திரிகளால் சூழப்பட்டு நட்சத்திரங்களால் சூழப்பட்ட சந்திரன் போல பிரகாசித்தான் நட்சத்திரங்கள் ஆகாசத்தில் இருக்குது அந்த நட்சத்திரங்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரம் இருபத்தெட்டு நட்சத்திரம் அதில் சூழப்பட்டது அப்படி பிரகாசித்தான் வைத்தியந்தி பாலம் கண்ணனுக்கே ஏற்றது அந்த வைத்தியந்தி பாரம் அதாவது தாமரை மந்தாரம் துளசி பாரிஜாதம் மல்லிகை இப்படிப்பட்ட புஷ்பங்களால் நல்ல வாசனை கொடுத்த ஐந்து விதமான நிறங்கள் கொண்ட புஷ்பங்களால் தொடுக்கப்பட்டு முழங்கால கீழே தொங்கக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய அந்த அஞ்சு நிறம் கொண்ட அஞ்சு விதமான புஷ்பங்களால் மிகவும் கண்ணனுக்கே ஏற்ற ஒரு மாலை அதுதான் அஞ்சு நிறம் கொண்ட வைஜண்டி மாலை வன மாலை அப்படி அப்படிப்பட்ட மாலைகளை தரித்து கொண்டு அந்த பெண் கூட்டங்களை ஸ்திரீகள் கோபிகா கூட்டங்களை ரஷ்யக்கூடிய ஒரு மனம் அவர்களால் காணம் அந்த கிருஷ்ணன் அவரும் பாடிக்கொண்டு அந்த வனத்தை அலங்காரம் பண்ணிக்கொண்டு அவர்களோட சஞ்சரித்தான் அவர்களோடு சேர்ந்தேன் இந்த பனி கொட்டுறது பனி என்னன்னா அந்த ராத்திரி வேலையில் குளிர்ச்சி இல்லையா அது சரத்கால பௌர்ணமியாக அப்போது அந்த வாட்டர் வேப்பர் வாட்டர் வேப்பர்னாகும் அப்படியே செட்டாகும் பனியாக வந்து செட்டாகும் அது வந்து இந்த மணல்கள் மேலே அந்த யமுனா நதியினுடைய மணல் மேலே அப்படியே இருக்குது அப்படி அதனால் ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும் குளிர்ச்சியாக கூடிய யமுனி நதியினுடைய மணல் திட்டில் போய் அந்த நதியினுடைய அலைகளால் ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய ஆம்பல் புஷ்பங்கள் அதுதான் ராத்திரி வேளையில் அதுவும் சந்திரனுடைய பௌர்ணமி நிலாவில் வந்து புஷ்பக்கூடிய ஆம்பல் புஷ்பங்களுடைய வாசனையோடு இருக்கக்கூடிய காற்றோ காற்று வீச அந்த புஷ்ப வாசனைகளும் சுகந்தமான அதுவும் கண்ணன் வேறு சொல்லுக்கான ஃபுல்ல மல்லிக்கான் அது மாதிரி நன்றா அப்போ வந்து கூத்தம் புஷ்பங்களுடைய வாசனையோடு அந்த காத்து வர கோபிகளோட ரமித்தான் அப்போ கைகளை விரித்து கொண்டு கட்டி கொண்டது ஆலிங்கனம் கொண்டது கைகளால் தலையை முன்னாடக்கூடிய அந்த மைய அவர்களுடைய அங்கங்கள் எல்லாத்தையும் தொற்று அவர்களுக்கு வந்து ஆலிங்கனம் செய்து கொண்டது பரிகாசமாக பேசுகிறது நகங்களால் அவர்கள் வந்து கீறி விட்டது இப்படி க கிரீடை அவர்களோடு விளையாடுவது கடைக்கண் பார்வை சிரிப்பார்வையும் அந்த கோகுரஸிகளுக்கு அவருடைய ரத்தி பாத்தியும் அவர்களுக்கு வந்து ஏற்குடிய அந்த ஒரு இது அனுபவ சுக்க அனுபவம் ஸ்பர்ச அனுபவத்தை ஸ்பர்ச அனுபவத்தையும் கிளர்ச்சியையும் கூட்டிக்கொண்டு ஆனந்தமடையப்படி செய்தான் அப்போ இப்படி மிகவும் மேன்மைவாய் ஆத்மனகா கிருஷ்ணன் அப்படி மிகவும் மேன்மை வாய்ந்த மனசு கொண்ட கிருஷ்ண பகவான் சென்று அவருடைய மனோரத்தங்கள்லாம் அதாவது கண்ணனோட அவள் சேர வேண்டும் கண்ணனோடு சேர்ந்து கண்ணனை வந்து ஸ்பர்சனம் பண்ண ஆனந்தமடைய வேண்டும் அப்படி மனோரத்தங்களை அடைந்து வரலாம் அந்த கோபிகள்லாம் கோபியைகள் பூலோகத்தில் இந்த பூ மண்டலத்தில் பூலோகத்தில் எல்லா தீகளுக்கு தாங்கள் தான் அதிகமான பாகியசாலிகள்னு எண்ணி நினைத்தார் உடனே அவருடைய அந்த சௌந்தரிய மதம் சௌபக மதம் அவருடைய அழகு அள ஏற்பட்ட ஒரு சின்ன கர்வம் சௌபக மதம் அதாவது கண்ணன் தங்களுக்கு கிடைத்தார் கண்ணனுடைய இது ஸ்பர்சுகம் கிடைச்சிரு ஆனந்தம் கிடைச்சிரு பிரம்மானந்தம் கிடைத்தது அப்படியும் இருந்ததையும் ஒரு மானம் ஒரு கர்வம் சௌபாகிய மதம் சௌபாகிய மரம் அதையும் பிரம்மா விஷ்ணுவும் பரமேஸ்வரனெல்லாம் வசிக்கிறக்கூடிய பிரம்மாவையும் பரமேஸ்வரனையும் வசிக்கிறக்கூடிய அந்த கண்ணன் உண்டு அதை வந்து பார்த்து கண் அதை வந்து அதை கண்டுபிடித்து பார்த்து பெய்து அந்த ஒரு சின்ன சோபக மரமையும் அதை அது வந்து தன்மான உணர்ச்சி அதை வந்து அடைக்கட்டும் பரமானந்தத்தை அனுபவிப்பதற்கு அதாவது ஆனந்தத்தை அனுபவிப்பதற்கும் இடையில்லாத ஆனந்தத்தை அனுபவிப்பது பரமசுத்தமாக இருக்கணும் அதனால் அதையும் போக்கடிக்க வேண்டும் அதனால் அந்த ஆனந்தம் அவர்களுக்கும் தீவிரமாக இடைவிடாத கிடைக்கணும் எந்த ஒரு தோஷமும் இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக அந்த சின்ன ஒரு தம்மா துண்டு இருந்த சோபகமரத்தை போக்குவதற்காக அந்த இடத்துலையும் மறைந்தான் கண் இது நாற்பத்தி எட்டு பார்ப்போம் இப்ப சொல்கிறார் இப்படியும் யோகேஸ்வரனுக்கும் யோகேஸ்வரனாக ஈஸ்வரனாக இருக்கக்கூடிய அந்த கண்ணன் தானே தன்னுடைய ஆத்மா லட்சணத்தில் ஆனந்தத்தையும் சுகத்தையும் அனுபவிக்கக்கூடிய அதாவது அதுலேயே ஆத்மா ராமான் வாங்கியிருப்பார்கள் வேறு எதையுமே வெளியிலேருந்து எந்த ஒரு வஸ்துவோ எதுவுமே தேவைகிறோம் வெளியிலேருந்து எந்த ஒரு வசதி தன்னுடைய இருப்பு அந்த கான்சியஸ்னஸ் பியூர் கான்சியஸ்னஸ் அதுதான் சொல்லப்பட்டது சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மான்னு சொல்லப்பட்டது மகாபாக்கியங்களால் சுற்றி காமிக்கக்கூடிய அந்த பிரம்மத்தை காண்பிக்கக்கூடிய இருக்க அந்த சுரூப லக்ஷணத்தில் இருக்கேன் அதிலேயே ரமிக்கக்கூடியவர் ஆத்மாராமன் அப்படி ஆத்மாராமனாக இருந்தாலும் கண்ணன் கோபிகளுடைய அந்த மிகவும் வருத்தப்பட்டு வேதனையோடு சொன்ன வார்த்தைகள்லாம் கேட்டு மிகவும் மனசு இறங்கி கருணை கொண்டு மனசு இறங்கி அப்படியே சந்தோஷப்பட்டு அவர்களுக்கு வந்து அனுகிரகம் பண்ணணும்னு சொல்லி ராசலிலே பண்ண தொடங்கினோம் அப்போது உயர்ந்த பலவிதமான திருவிளையாடுகள் பண்ணக்கூடிய அந்த கண்ணன் அச்சுதங்கரம் நாமத்திற்கேற்ப ஐஸ்வர்ய ஞானபல அப்படின்னு சொல்லப்பட்ட தர்மங்கள்லேருந்து விலகாதவன் தன்னுடைய பக்தர்களை வந்து கைவிடாதவன் தன்னுடைய அடியார்களையும் தன்னை சேர்ந்தவர்களுக்கு வந்து எல்லா விதமான அபீட்டங்களை கொடுக்கக்கூடியனா அதுலேருந்து கொடுப்பதிலேருந்து விலகாதவன் தன் பக்தர்களையும் விட்டு கொடுக்காதவன் அப்படிப்பட்ட தன்னுடைய அடியார்களையும் கை நிறைவு விடாம அவரும் தன்னுடைய மிகவும் அன்பான தன்னுடைய திருக்கண் பார்வையான கடைக்கண் பார்வையான திருக்கண் பார்வையாக அங்கே இருக்கக்கூடிய கோபிகளுடைய ம முகங்கள்லாம் அப்படியே நான் மலர்ந்து விகசித்து நன்றாக இருந்தது புல்லமல்லிகாங்கன்னு சொன்ன மாதிரி அப்படி காமரை மலர்கள் மாதிரி விகசித்துனேன் அப்போது கண்ணனுடைய முகமும் புன்செரிப்போட அவனுடைய அழகாக முல்லை மலர் மாதிரி இருக்கக்கூடிய வெள்ளை வெள்ளையன்னு இருக்கக்கூடிய பற்கள்லாம் வெளியில் தெரிய மாதிரி அழகாக அந்த மந்தஸ்திருத்தோட புன்செரிப்போடு மந்த திரிப்பு இருந்தது இப்படி இந்த காட்சியில் அந்த கோபிகள்லாம் கூட இருந்த கண்ணன் நட்சத்திரங்கள்லாம் தூர்ந்து இருக்கக்கூடிய இருபத்தி ஏழு அபிஜித் எட்டு ஒன்று இருபத்தி எட்டு நட்சத்திரங்கள் கூட இருக்கக்கூடிய சந்திரன் மாதிரி கிருஷ்ண சந்திரன் அழகாக பிரகாசித்தான் மேலே சந்திரன் இருக்கார் சோமன் சந்திரன் இருபத்தி ஏழு ந நக்சத்திரம் இன்னொரு அபிஜித்தை சேர்ந்து இருபத்தி எட்டு அப்படி நட்சத்திரங்கள் இருக்கக்கூடிய பிரகாசிக்கக்கூடிய சந்திரன் மாதிரி இங்கே கோபிகைகளோட பிருந்தாவன கோபிகைகளோட கிருஷ்ணச்சந்திரன் விளங்கினார் நூற்று கணக்கான கோபிகளெல்லாம் வரிசை வரியாக மண்டலமாக தூண்டு நிற்க அவர்கள் பாடுவதை கேட்டு புல்லாங்கள் வாழ்த்து கொண்டும் புல்லாங்கள் வாழ்த்துக்கொண்டு கழுத்தில் தரித்திருக்கான் வனமாலை அதான் வையின்றி மாலை வனமாலை அஞ்சு கல அஞ்சு நிறங்களோடு கொண்ட துளசி தாமரை பாரிஜாதம் அந்தாரம் இப்படி மல்லிகை இப்படி புஷ்பங்களாரம் தொடுத்த வனமாலியோட அந்த காட்டை வனப்பிரதேசத்தையும் பிரகாசம் பண்ணிக்கொண்டும் பிருந்தாவனத்தை சுற்றி வந்தான் பனியால் ராத்திரி வேலை பனியால் குளிர்ந்து போன யமுனையை மலை தொட்டு அப்படியே குளிர்ச்சியாக இருக்கும் அது மேலே கோபிகள் கூட வந்து கண்ணன் அந்த யமுனையினுடைய அலைகள் மேலே படர்ந்துருக்கக்கூடிய அங்கங்கே மலர்ந்திருக்கு ராத்திரி வேலை சரத் பௌர்ணமி வளர்ந்துக்கூடிய ஆம்பல் புஷ்பங்களுடைய நறுமணத்தோட நல்ல வாசனையோடு வரக்கூடிய காற்றத்தையும் அனுபவித்து கொண்டு எல்லோரும் வந்து கூடியிருந்தி ஆனந்திக்கிறார்கள் அப்போது எப்படி கைகளை நீட்டி ஆலிங்கனம் பண்ணிக்கொடுதும் தலையினுடைய கேசத்தை வந்து நீவி விடுறது அவருடைய அங்கங்கள்லாம் அப்படியே தொட்டு தடவி அவர்களுக்கு வந்து ஸ்பரிசித்தும் இது ஆனந்தத்தை கொடுப்பதும் நகரத்தை பறித்து செய்ய ஆனந்தத்தை கொடுப்பதும் ஏலி செய்கிற பார்வையாலையும் புன்சிரிப்பாலையும் அவருடைய மனசில் இருக்கக்கூடிய அந்த ஆசையை கிளர்த்தியை வளர்த்துவிட்டு அவருக்கு அவர்களோட விளையாட்டு செய்கிற மாதிரி கேளிக்கை செய்கிற மாதிரி அவர்களோட எல்லா கோபிகளோட விளையாடுவோம் அப்படி இப்படி பெரிய மனசு கொண்ட பரந்த மனசு கொண்ட பகவான் கண்ணன் தங்களுடைய விருப்பங்கள் கண்ணனால் முழுதும் நிறைவேற்றப்பட்டதை பார்த்து மற்ற ஸ்திரீகள் அழகிகளை விட தாங்கள் வந்து கிருஷ்ணனையே விரும்பி நம்ம வந்து பெரிய மதிப்புக்கு கொண்டவர்கள் பெரிய மரியாதையும் மதிப்புக்கும் கௌரவம் கொண்டவர்கள் பாகியசாலிகள்னு கொஞ்சம் சின்னதாக ஒரு மனசில் ஒரு ஒரு எண்ணம் வந்துடும் இருமாப்பு கொண்டவர் அப்போது பிரம்மதேவரையும் பரமேஸ்வரனும் கூட தன்மையற்படுத்தக்கூடிய அளவில் அப்படிப்பட்ட அழகன் கண்ணன் பிரம்மா மயங்குவார் பரமேஸ்வரன் மயங்குவார் அப்படி மய மயக்கக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய க அழகா அழகனான கண்ணன் கிருஷ்ணன் தங்களுடைய அழகால் அவர்கள் கோபிகள் கொண்ட தன்னுடைய தற்பருமை அந்த தற்பருமையும் கர்வத்தையும் பார்த்து அந்த சின்ன ஒரு தோஷம் போணுங்கிறதுக்காக அந்த கர்ப்பம் தற்கருமை போணுங்கிற ஒருத்தையும் மனசு வந்து சுத்தமாகணும் நி நிஷ் கல்மிஷமாக இருக்கணும் உபகாரம் பண்ணுறதுக்காக அதாவது விடாமல் இன்னமே தொடர்ந்து அவர்களுக்கு வந்து ஆனந்த பிரம்மானந்தத்தை கொடுக்க வேண்டும் ராசலையிலே அவர்களுக்கு முழுக்க அனுபவிக்கணுங்கிறதுக்காக அந்த இடத்துலையும் மறைந்தான் அத்திர அந்தரதீத மறைந்தான் அந்த இடத்துல இருக்க மறைஞ்சிட்டோம் மறைஞ்சு இதோட இருபத்தி ஒன்பதாம் தேம் பூர்வம் அடுத்தது முப்பது அவர்கள் தேடுகிறார். மேலே